நற்றினை அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு வரேன் நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களோட அறிஞர்கள் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி பகிர்ந்துட்டு வரேன் அந்த வகையில் இன்னைக்கு அலெக்சாண்டர் காஸ்டவ் ஈபில் அவரை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் எண்பத்தி எட்டு டன் எடை இருக்கிற சுதந்திர தேர்வி சிலையை அமைச்சவரு தான் இந்த அலெக்சாண்டர் கஸ்டாவ் ஈபிள் இவரே தான் ஃப்ரான்ஸில் உள்ள ஈபிள் கோபுரத்தையும் கட்டினவர் இந்த சுதந்திர தேர்வி சிலைய அவர் ஃப்ரெஞ்சு மக்களுக்காகவே அமைச்சார் ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மக்கள் வந்து இந்த சுதந்திர தேவி சிலையை அமெரிக்காவுக்கு அன்பளிப்பாக வழங்கிட்டாங்க நியூயார்க் துறைமுகத்தில் பெட்லோன்னு ஒரு தீவு இருக்குது அதுதான் சுதந்திர தீவு அங்கே இந்த சிலையை ஷோக்கியஸ்க்காக வைக்கலை அந்த சிலையோட கையில் இருக்கிற விளக்கு வந்து கலங்கரை விளக்கமாகவும் பயன்படுது இந்த சிலையோட பீடத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அடி இந்த சிலையோட உச்சிக்கு போவதற்கு இந்த சிலை உள்ளேயே வந்து படிகட்டுகளும் லிஃப்ட்டுகளும் இருக்குது நன்றி